நாம பக்தி செய்யணும் உரிய வயசு வந்ததுங்கிறது நம்ம தமிழருடைய மரபு ஆனா வேலு செய்த மரபு மரபு ரெண்டும் கலந்து என்ன செய்வது பெற்றவர முன் பெற்றதினால் ஒத்துக்கொள்ற அடிய எனக்கு அது வேண்டதில்லை நம்ம மரபுல எந்த குழந்தை மூணு வயசுல இந்த மாதிரி ஏதோ ஓரளவு திருவள்ளு பெற முடியாத புண்ணியம் கிடைச்சது இல்லையே இதுக்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல ஏகன் தான் ஏகன் அநேகன் அல்ல ஒரே ஒரு குழந்தைதான் மூணு வயசுல ஞானம் பெற்ற அது போல மெய்கண்டா ஞானம் பெற்றது ஞானம் வந்தது என்று சொன்னார் தவமும் ஆகும் திருக்குறள் இவங்களுக்கு ஆகவே இப்படிப்பட்ட பெற்ற முயர்த்தவர் முன் பெற்றதினால் இசையாது முற்றியதாயினும் கூடாது ரொம்ப அருமை சொல்றவங்க பெரியவங்க வயசுனால தம்பி மறுத்து நீங்கெல்லாம் பெரியவங்க சொல்றது சார் தான் ஆனால் அது அடியுக்கு வேண்டாமே சரியா அப்படி சொல்லணும் உங்களுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஆனவம் ஆனவம் நீங்க சொல்றதெல்லாம் சார் தான் அதுதான் இருக்கிறது மரபுதான் ஆனா அடியுக்கு என்று இப்படி இவர் சொன்னாராம் அவர்களுக்கு அப்படி சொன்ன உடனே அவங்க மீண்டும் வற்புறுத்தலாம் அருமறையோர் அவர் பின்னும் கை தொழுதங்க அறிவிப்பார் அவங்க என்ன தெரியுமா மீண்டும் விண்ணப்பம் சுவதெல்லாம் ஒத்துறோம் இருந்தாலும் இந்த மரபுல பிறந்துட்டீங்க இதுல பிறந்ததுனால அது செஞ்சுட்டா தேவலான்னு ஏதோ எங்களுக்கெல்லாம் படுது என்று இப்படி விண்ணப்பித்தாரு பாருங்க ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் கால் பிடிச்சாங்களாம் ஏதாவது நூலையாவது கேளுங்க புசத்துலயாவது இருக்குன்னு பாருங்க ஆமா உலகத்துல எப்படி இருக்காது என்ன சார் உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணாரு எங்க அப்பாவுக்கு புத்தி இருந்தாதான்னு அதை பத்தி நினைக்கிறது இல்லை என்ன அப்படி சிவசி இது இருதா நூற்றாண்டு இது ஏழாம் நூற்றாண்டு அதனால ஒரு பையனுக்கு கல்யாணமணிகளுக்கு இந்த அளவுல போய் விண்ணப்பிக்கிறாங்களா சொல்றார் அருமறையோர் அவர் பின்னும் கை என்னது இரு நிலத்து எடுத்து நீர் ஆதரினால் ஏதோ நீங்க மற்ற பிறவிகள பிறந்த பரவாயில்ல இந்த பார்ப்பனர் மரபுல நீங்க தோண்டிட்டீங்க தோன்றிய மரபுக்கேற்ப நடக்கிறது அவ்வளவு நல்லது எங்க விருப்பம் அப்படின்னு கேட்டாங்க ஆதரினால் பருமுறையால் அரு தொழிலின் வைதிக உயர் நெறி ஒழுகும் அரு தொழிலின் வைதிக நெறி அரு தொழில் ஆறு தொழில் ஆறு தொழில் இந்த மாதிரி இப்ப அந்த சாதி எல்லாம் இல்லை நான் சாதி வேணும்னு சொல்றாள் ஆனால் அந்த சாதிகள் வந்து அன்னைக்கு பழைய காலத்தில் இல்லைன்னு சொன்னா மடையன்னு நடத்தம் தொல்காப்பி திடீர் தொல்லாபி திடீர் இதே இந்த அருமையினர் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரகின் அரசர் பக்கமும் இருமூன்று மரகின் ஏனோர் பக்கமும் தொல்லாபித்தல் இருக்கு ஆகவே பார்ப்பனர் என்றால் அது ஆறு குளிர் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இந்த ஆறு குணமும் உடையவர்களாக அந்தனர் நல்ல ஓதனும் விடாம வேட்டன் சொல்ல வீட்டில் யாகம் செய்யணும் வேட்பித்தல் இன்னொரு யாகம் செய்ய செய்து மற்றவங்களுக்கு பொருளையும் முடிந்தால் அல்லது ஞானத்தை கொடுத்தல் ஏற்றல் அவங்க கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கணும் இது யாருக்கு பார்ப்பனால் கீ மூல தொழுவாபிதல் இருக்கு ஆகவே நம்முடைய மரபின்படி நாம் இந்த மாதிரி வேள்வெல்லாம் செய்யணும் செய்திக்கணும் என்றெல்லாம் இருக்கிறது தாங்கள் அதை ஏற்க வேண்டும் என்று சொன்னாலும் அரு தொழிலின் வைதிகமான திருமணம் செய்த அருதற்கு திருவுள்ளம் செய்யணும் இப்படி திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டாரலாம் கேட்டுக்கொண்ட உடனே மறைவாழ அந்த நதம் வாய்மை குற்றத்தார் தமக்கரு உடன்படலும் ஒரு முறைக்கு நாலு முறை பெரியவங்க சொல்லும் போது திருவருள் சொன்னால சரிதான அர்த்தம் அதனால திருவருள் அப்படி இருக்குமானால் அப்படி அப்படி என்னவே அர்த்தம் தம்பி இப்போ அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருத்தம் தமக்கருளி உடன்படலும் திரை வாடும் திருமுடியில் பெரும் புனலோடு அரவணிந்த கரைவாடும் கடை கண்டத்தார் சமைத்தொழுது மனங்கழித்தார் சுற்றத்தாரலாம் காடி பெருமானது பெருமானி உணவு நல்லா பெருமானி இப்படி ஒரு குழந்தையும் கொடுத்து அதற்கு ஞானத்தையும் கொடுத்து அதோடு கூட நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது அதற்கு அந்த திருவுள்ளத்தையும் அது மாதிரி கொடுத்தியப்பா தோனிபுரப் பெருமானி உன் திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லி பெருமானியை வாழ்த்தி அவங்க வந்தா திரு ஞான சம்பந்தர் திருவலம் செய்ததற்கு தருவாய் மறையவரும் தாதையரும் தாங்கரிய பெருவாழ்வு பெற்றாராய் வீட்டுல தேவாத சக்கரை எடுத்துருக்கு என்னங்க என்னங்க தம்பி கல்யாணத்துக்கு சரியின் தாரு அது அப்படிங்களான இருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்டி சர்க்கரை எடுத்துட்டு வந்து நீங்க வாயா போட்டு இதெல்லாம் இருக்கான்னு கேட்கக்கூடாது படிக்கவே பாட்டை கெடுக்கணுமோல அது காசு அதனால அதுவா இதெல்லாம் ரொம்ப அருமையா செய்து கொண்டாடலாம் மனமகிழ்ச்சி ஒரு செய்து கொண்டு பெருவாடு பெற்றாராய் பிஞ்சகனார் அருடன்தே ஒரு கால நின்று இன்பவரும் உல மகிழ்ச்சி செய்துவார் சரி என்ன பண்ணுவாங்க சுற்றத்தார் பார்ப்பது சுற்றத்தார் பார்ப்பது என்ன கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் பார்ப்பது இதெல்லாம் சுந்தர வரலாற்றையும் சொல்லியிருக்க பெரிய புராணத்தில் திருமண அமைவு என்று ஒரு எம்பில் பண்ணலாம் பெரிய புராணத்தில் எப்படி திருமணம் அமைப்பு இருக்கிறது என்று வயது முடிந்தவளா இருக்கு அறுபது அறுபத்தி ரெண்டாம் ஏன் கேட்டா இப்ப இளைஞர் சமுதாயம் என்ன சொல்லணும் ஏன் இந்த கிழங்கள் தான் சரிதானே ஏன் நாங்கெல்லாம் மனுஷனா பள்ளியே உனக்கு அப்படிங்க உனக்கு அதுதான்டா இருக்கு வேற எதுவும் இல்ல திட்ற ஏன் நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பாத்தீங்கன்னா ங்க அவங்க சின்ன பிள்ளையில இருந்து இவங்களுக்கு தெரியும் இவங்கள இருந்து அவர்களுக்கு தெரியும் அப்பதான் அவங்க பண்பாடு வழக்கம் யாரு முறை என்ன செய்து எப்படி இருக்காங்க அதற்காக அந்த வயசு வந்து முன்னணிப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை உனக்கு அதெல்லாம் தெரியுமா உனக்கு தெரியாது ஏன் நீ இப்ப இளைஞர் பிள்ளை உனக்கு எப்படி செய்யும் அதனாலதான் பெரியவங்க செய்து வைச்சாங்கன்னா நம்முடைய குடும்பம் எப்படி அவங்க குடும்பம் எப்படி ரொம்ப காலமா எப்படி நடக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்குது நாளைக்கு வந்து கணவன் மணி ஒத்து இருக்கு தடுக்கல தடுக்கல அவர்களுக்குதான் தெரியும்னால வயது முதல் எல்லாம் ஏற்பாடு செய்தாங்களாம் என்ன செய்தார்கள் உடனே பார்த்தாங்களாம் ஏதமில் தீர் மறையவரில் ஏற்ற குலத்தோடு சிவால் நாதர் திருப்பெருமணத்தை நம்பாண்டார் நம்பி பெரும் காதலியை காடினாருடைய பிரான் கைப்பிடிக்க போதுமவர் பெருந்தன்மை என பொருந்தை எண்ணினார் அல்ல அப்படி ஒன்னா உட்கார்ந்தாங்க என்ன தம்பிதான் கல்யாணத்துக்கு என்ன பண்றது என்னங்க பெண்ணுக்கு என்ன பண்றது என்னங்க அதான் நான் யோசிக்கிறேன் நம்ம தீரில தீர்வாளில தம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு நம்ம நாலு தெருவா எல்லாம் இங்கே பைசரும் கோயில் இருக்க அதெல்லாம் இல்ல மயிலாடுதுறை அதெல்லாம் இல்ல ஒரு ஆளுக்கு நம்ம நம்பி ஆண்டா நம்பி இருக்காங்க நம்பாண்டா நம்பி நம்பாண்டா நம்பி என்ன ஊர் அதுக்கு பேரு என்ன ஊர் திருமணம் ஆன ஊர் இது நல்லூர் பெருமணம் ஆனா அதுக்கு இப்ப என்ன பேரு ஆச்சால்புரம் ஆய்ச்சால்புரம் அதுல ஒரு பெரியவர் என்ன சொன்னார் அப்படியே யோசிச்சு ஆட்சியால் புறத்தில் அடிக்கடி வருவார் ஒரு பொண்ணுங்களா அந்த பாப்பா எங்க வாழ்க்கப்பட்டது நல்லதா பரவாயில்லையா அங்கேயே பார்ப்போம் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணிங்களா அந்த நம்பாண்டா நம்பி ஆற்றால் படுத்திருக்கிற அந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாம் இன்பவரும் உல மகிழ்ச்சி இதுவார் இப்படி பொருந்த எண்ணினாராம் எது நம்பாண்டா நம்பியினுடைய திருஞான சம்பந்த தீர் மனம் புணரும் பெருவாழ்வு தெரு தொண்டர் மறையவர்கள் மிகப்பேரி வருவாரும் பெருஞ்சுற்ற மகிழ்ச்சிறப்ப மகற்பேச தருவார்த்தன் பணி நல்லூர் சார்கின்றார் அப்பா நாலு பேர் அந்த நிலை ஆட்சிட்டு நீ ஏதாவது இப்ப இங்க இருந்து ஆட்சி ஆள்பறத்துக்கு போறான் அப்ப என்ன ரொம்ப போனா வண்டியில போகணும் இல்லன்னா நடந்துதான் போகணும் ஸ்கூட்டரோ சைக்கிளோ இத்தியாதிகள் எதுவும் இல்ல பிபி எல்லாம் இல்ல பாயிங் அதெல்லாம் இல்ல ஆனா இவ்வளவு வசதி அந்த காலத்துல இருந்தது இது சிவலோகமாகவே ஆக்கியிருப்பாங்க ஒரு வசதி இல்லையா இப்போ ரெண்டு பேர் போய் காரணம் பண்ணிருப்பாங்க முடிய காலம் எல்லாம் நாலு மணி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு மூணு மூன்று மணிக்கு போயிருப்பாங்க மிக்க திருத்தொண்டர்களும் தேதியரும் உடனே ஏக தக்கதிகள் திக்குதிகள் திருநல்லூர் பெருமனத்தை சந்தைத தப்ப தக்க நம்பாண்டா நம்பிதாம் அது கேட்டு இப்படி வந்துகிட்டு இருக்காங்க யாரோ ஒரு ரெண்டு பேர்லாம் முன்னால இவங்க பார்த்துட்டு ஐயா ஊர் நம்ம ஊர்லாம் எதுங்க அப்படின் உங்க ஊர்ல நம்பியா தங்கத்துல தங்கம் இல்லை இது என்ன முன்ன போய் ஐயா தீர்காழியில இருந்து ஒரு பத்து பேர் வர்றாங்க நம்ம ஊருக்கு அப்படியா அப்படின்னா அவர் புறப்பட்டு வருவார் சிவஜீவா இப்படி எல்லாம் நம்பி தாமது கேட்டு செக்கர் பொடிசடையாரம் திருப்பாதம் தொடுதடுவார் ஒப்பரிய பேருவை ஓங்கியடும் உள்ளத்தால் அப்பு நிறை குடம்பிளக்கு மறுகெல்லாம் அணிபெருக்கி செப்பரிய ஆறுமிகு பெரிஞ்சுற்றத்தொடும் சென்று எப்பொருளும் உடவெல்லாம் வருமுன்னு ஏன்னா சீர்காடினாலே அவளவு பெருமை அதோடு கூட நல்ல அருமையா இவர்களை பத்தி அவர்களும் தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா இதுவரை ஞானம் பெற்றதே இப்படி தெரிஞ்சதாலும் அதுக்கு அவருக்கு திருந்த மகிழ்ச்சி இப்படி எதிர்கொண்டு வரவேற்றாரா பாருங்க எதிர் கொண்டு மணி மாடத்தில் எய்தி இன்ப முருள் மதுர மொழிப்பால முடிந்து வன்முறையால் திறப்பளிப்ப சது புகனின் மேலாயில் தன்பைவரும் அறையவரும் முதிர் உணவில் மாதவரும் அணிந்த திறன் மொழிகின்றார் அவரும் எல்லாம் நலம்தான் எல்லாம் சாப்பிட்டு பேசலாமின் ஒண்ணு இது கிட்ட இப்பதான் இல்ல சும்மா சாப்பிடாம எல்லாம் சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டுப்பாங்க காலத்துல காலையில காபி எல்லாம் கிடையாது சரிங்களா இப்ப கொடுக்க சுக்கு வெந்தியோ அல்லது பால் இதோ அதான் இருக்கும் அல்ல அப்படி இருக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் காலையில் பூஜை வச்சிருப்பாங்க மத்தியான பூஜை ஒருவர்கள் பெரும்பாலும் காலையில இப்ப என்ன கால சாப்பிடுவாங்க பூஜை ஒன்பது மணிக்கு தொழுகினாங்கன்னா பத்து பதினோரு மணிக்கு குடிப்பாங்க சமையல் ஆயிரம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்க முப்பது இல்ல இருபதில் தான் ஒரு போதும் இல்லாம இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல இவங்க எல்லாம் பேசும்போது இப்பட செய்திக்கு வந்தாங்களாம் என்னன்னா நட்சவத்தின் ஒழுக்கத்தால் ஊனவெல் சீர ஊனவெல் சீர்கு உண்பால் மக்பேச வந்ததன என்ன எல்லாம் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு என்ன அடியன் செய்த தவம் என்ன நம்ம பாப்பாவை சீர்காலில் இருக்கிற அவ்வளவுதான் அவருக்கு ஏன்னா ஞானம் பெற்றது தெரியும் பதிமூணு வயசு ஆயிடுச்சு மூன்றாம் ஆண்டுல ஞானம் பெற்றவர் ஊரும் ரொம்ப தூரம் இல்ல ஆச்சால் புறந்தான் எனவே இவரை பற்றி ஏற்கனவே அருமையா அதனால அவருக்கு எப்படி இருக்கும் ஞான குழந்தைக்கா நம்முடைய குழந்தைன்னு சொல்லிட்டு மிகுந்த மகிழ்ச்சி ஆனதே இறந்தனரால் அருளுடையோம் யாம் என்று வான் உயர்ந்த பெரும் மகிழ்ச்சியோட ஒழிவார் மிகுந்த மகிழ்ச்சி உம்முடைய பெருந்தவத்தால் உலக அனைத்தும் இண்டளித்த அம்மை தெருமலைப்பாலில் குழைத்தார் அமுதுண்டாருக்கு எம்முடைய குலக் யாம் உய தருகின்றோம் பம்மின் என உரை செய்து மனமகிழ்ந்து செலவிடுத்தார் பாருங்க நம்ம ஐயா நம்ம ரெட்டியார் என்னன்னு கேட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு தொடங்கணும் திருமணத்தை அர்த்தம் வேகம் கொடுத்தாண்ட வேந்த நடிவலுக்கு இப்படி சொன்ன உடனே வேற ஒண்ணு ஜாதக ஒண்ணு பாக்கல ஆடாடாடா ஞானம் பெற்ற குழந்தைக்கு அடியனுடைய மகளா சுகசிவா சுதசிவா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் தர வேண்டாம் அவ்வளவுதான் தெரியுமில்ல பெண்ணுக்கு எவ்வளவு தர்றாங்கன்னு கேட்கற பழக்கம் உண்டு அதுல போட்டு வைக்கிற பெண்ணுக்கு எவ்வளவு தர்றாங்க ஆமா மீசிக்கு எவ்வளவு தர்றாங்கன்னு பாரு தலைகீழ போனாங்கிறது இது ஒண்ணும் துலாபத்தில் இருக்குன்னு பலதட்சணிங்கிறது தூச்சிடுச்சுவான் பொண்ணு ஊட்டியாவது பணம் வாங்கறதா இது வேற இருக்கு மகள் எம்இ மாணவர்களுக்கு பேசணும் நாங்க எம்ஏ மாணவர்களுக்கு அது பிடிச்சி சொன்னா நம்ம தமிழன் எல்லாம் வந்த மாதிரி பணம் பெற்று பெண் வீட்டுல பணம் பெற்றப்ப பெண் கொடுத்து பெற்றவன் அவன் தமிழன் தொல்லாப்தான் படிச்சுப்பார் ஆமா பெண் மணமகன் மணமகன் கொடுக்குற பழங்கு மணமகன் பெற மாட்டான் நீ கொடுத்தா கூட மாமா தங்களை தெரியும் கூடுமான வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது நம் உடைப்போ நம்முடைய பொருளோ பிறரிடத்தில் இருந்தால் தவறில்லை பிறருடைய உழைப்போ பிறருடைய பணமோ நம்ம இருந்தா விரைவு உண்டு தீர்ப்பே ஆகணும் கூறுமான வரைக்கும் அதை நம்ம கழிச்சுக்கணும் உழைப்பு இருந்தது அந்த உழைப்புக்கு உழைப்பு செஞ்சு இல்ல அந்த உழைப்புக்கு எதுவும் கொடுத்துடணும் வலியை கொடுத்துடணும் வேண்டாங்க பரவாயில்லைங்க என்ன நீங்க போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து பெருடைய உழைப்பூருடைய பொருடம் அதான் வருவாங்க செலவுடுத்தார் பேருவகையால் இசை பெற்றவர் தான் மீட்டனை கடுமலத்தை வந்தி அவ்வளவுதான் பாருங்க வேற எதுவும் பேச்சு பணம் இவ்வளவு போறது மாமனார் பண்ணிக்கிறதே பெரிய காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க ஆகலால் நேரே சீர்காழி வந்தாரலாம் வந்து சீருடைய பிள்ளையாருக்கு அவர் இருந்த படித்தப்ப பார்வளவு திருமணத்தின் பான்மையினை தொடங்குவார் திருமணம் செய் கலியான திருநாளும் திகழ் சிறப்பின் அருமையானது திருமணம் வருது கல்யாணம் சொல்லும் வருது இதுல நம்முடைய பெரிய புராணம் கல்யாணம் ரொம்ப அருமையான தமிழ் சொல் யானம் யானம்னு அன்பு கலினா பெருக்கம் அன்பின் பெருக்கம் திருமணம் அவ்வளவு யாரு யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பெண்ணு இது அப்பா அம்மா இது அப்பா அம்மா இப்ப திருமணம் ஆனவன இதனுடைய அன்பு அந்த பையனுக்கும் பையன் அன்பு தனக்கும் பெரியது அதான் கலியாணம் கலியாணம் யானம்னா அன்பும் கலியின்னா பெருக்கம் அன்பின் பெருக்கம் என்று அர்த்தம் இந்த கலியாணம் இருக்குது திருமணம் இருக்க தவிர விவாக சோ இல்லை அந்த வேலை பொய் எல்லாம் இல்ல பத்திரிகைலாம் விவாக சோ முத்தம் பத்திரிகை அது மாதிரி இல்லாம திருமணம் அழைப்பதில் என்று வந்து கொஞ்சம் தமிழன் கொஞ்சம் கொஞ்சம் தமிழனாக ஆகறான்னு அர்த்தம் இப்படியாக அவர்கள் திருமணம் செய் கலியான திருநாளும் திகழ் சிறப்பின் மருவிய ஓடையும் கணித மங்கள நூல அவர் வகுப்ப பெருகு மனநாளோலை பெருஞ்சிறப்பினுடன் பெருக்கி அருள் புரிந்த நன்னாளில் அணி முளைப்பாளிகி சேத ரொம்ப வேகமும் கல்யாணம் பெரிய புராணத்திலேயே கல்யாணம் மிக விரைவாக நடத்தப்பட்டது இப்ப பாருங்க வேண்டாம் சென்ட்ரல் மத்திய சர்க்கார் ஜோதிடத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு நினைக்கிறான் அது வேண்டாம் கூறியதுல்ல மக்கு மக்குகளா நீ தமிழ்நாடு தமிழன் ஜோதியம் பார்த்தாங்கிறது தொல்காபியில் இருக்க தொல்காப்பி தமிழன் கண்ட தமிழன் தான் நாள் பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பதெல்லாம் என்னிக்க இருந்தது தீ மூலியே பல்கோன்றி வந்தோன்றா காலத்தே வாழ் முந்தோன்றி மூத்த குடிக்கிறது ஆமா ஆமா உக்காரு படித்து வளிக்கணும் தொழிலாப்பை விடமையான திருக்குறள் கிமு தோன்றியம் தோன்றுவதற்கு முன்னுமே தோண்டிய நூல் ஆமா ஆமா அதனால் இப்படி இருக்கிற நூல் அருமையா பார்த்த நாளெல்லாம் உண்டு அதெல்லாம் நீங்க அதை பத்தி நாளும் ஓரையும் என்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு பெரிய நீண்ட விரிவடை செய்யலாம் எங்க தொல்பியம் திருக்குறள் சங்கே இலை அதனால தமிழாம் இன்னைக்கு நேரத்தில் அது போல கூட இடப்பெயர்ச்சி பண்ற பாருங்க பொண்ணு மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு போனோம்னா அஞ்சரை மணிக்கு போக முடியல ஏதோ ஒரு அன்னைக்கு தண்ணி இல்லை அல்லது ஒரு அந்த அஞ்சரை மணிக்கு என்ன பண்ணு கேட்டேன் நல்ல நாள்ல இந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய பெட்டி செட்டியை எடுத்து ரெண்டு வீடு தாண்டி வச்சிருக்கேன் இடத்தை பயிற்சி பண்ணுங்க இவங்க அந்த நேரத்துல புறப்பட விட்டாலும் இவங்களுடைய பெட்டி செட்டி முக்கியமான பொருளாவது அந்த நேரத்துல போயிட்டு ஒரு மன இது யாருக்கு மக்களுக்கு அரசனுக்கு நாளைக்கு சரியா அஞ்சரை மணிக்கு காஷ்மீர் படையெடுப்பு என்ன உறுதிப்படுத்த நாலரை மணிக்கெல்லாம் அமெரிக்காவில இருந்து ஒரு தூதூர் வந்துருக்க வந்து பேசிட்டு இருக்க நம்ம அரசரோட பேசுற பேசுறா இன்னும் பேசுற மணி அஞ்சாச்சு அஞ்சு பத்தாச்சு அஞ்சு ஆறு ஆச்சு அஞ்சரைக்குள்ள புறப்படணும் காஷ்மீர் அப்ப அர்ஜுனுக்கு என்ன திணியாது அவனுடைய வெண்கொற்ற குடையும் வாழையும் அந்த நேரத்தில் விடுவான் நாட்கோள்னா அந்த உரிய நேரத்தில் தான் செல்லாவிட்டாலும் தன்னுடைய அந்த முக்கியமான பொருளை அந்த நேரத்தில் விடுவோம் இதெல்லாம் நம்ம தாத்தாவுக்கு எல்லாம் பழக்கம் பா தமிழனுக்கு பழக்கம் என்ன நினைக்கிறானோசி போக்குவரத்து பொறநாநூட்ல ஒரு பாட்டு மலையமான போய் பாடுறாங்களாம் எப்படிப்பட்டது எங்க மலையமான மரண யோகம் முப்பது நாயிரம் பாட்டிமே அதுல அஷ்டமி நோமே முழுக்கு மரணயோகம் அந்த மாதிரி நாள்ல புறப்பட்டு யாரு மலையமானுகடையில ஒரு ஆளு அந்த ஏழு அவகும்போதே ஒரு பூனை வருது ஒரு ஆளு எதுக்காக அவரே ரெண்டு பேர் வந்தா நல்லதுமா ஒரு ஆள் மட்டும் வரக்கூடாது அது ஒரு ஆள் எதுக்காக வருது இப்படி வந்து போனா கூட எங்கள் மலையமான் எங்கள் மலையமான் கொள்தராமல் இருக்க மாட்டான் நாளன்று போகி உள்ளடை தட்பன்றுும்ரிசு பெயர் பாடான் மலையனை பாடியவர்கள் பரிசு பெறுவார் தொல்லாப்பித்து விட்டு தமிழர் வாடு இருக்கிறது அதனால பெரிய நடத்த நமக்கு உண்டு நாம் பார்த்தவர்கள் தான் காலம் உள்ள எனவே அதனால இப்ப திரு அப்படி செய்வதற்கு அந்த உரிய காலம் நாளம் எல்லாம் அணி முளைப்பாளிக வைத்தார் முளைப்பாளியெல்லாம் அந்த ஏழு நாளைக்கு முன்னாங்க இப்ப கல்யாணம் முளைப்பாளி ஏது ஒன்னு ஏது என்னமோ நமக்கு அதெல்லாம் போயே பூண்டுது அதெல்லாம் எல்லாம் இருந்தால்தான் வைக்க முடியும் எனவே முளைப்பாளிக வைத்தார் செல்லமலி திருப்பவலி செடுந்திரு வீதிகள் எல்லாம் மல்கு நிறை குடம் விளக்கு மகர தோரணம் நிறுத்தே எல்லை இலா ஒளிமுத்து மாலைகள் எங்கனம் நிறுத்தி அழுகு பெரும் திருவோங்க அணி திறக்க அலங்கரித்தார் பார்த்தா ஊருல கல்யாணம்னா இவங்க சிவபாத வீட்டுல தான் தம்பி கல்யாணம்னா சீர்காழியே கல்யாணம் போலமா இருக்கும் ஏ கல்யாணம் வருகிறப்பா பல பேர் வருவாங்கப்பா ஒற்றாலும் அடிக்கும்பா கொஞ்சம் வெள்ள அடிச்சிருக்கா ஒற்றடிச்சுங்களே கல்யாணம் இப்படியாக இருக்க அருந்தவத்தோர் அந்தனர்கள் அயல் உள்ளோர் தாம் உய பொருந்து திருநாளோலை பொறுவிறந்தார் கொண்டனைய திருந்து போல் நம்பாண்டார் நம்பி சிறப்பதிர்கொண்டு வருந்தவத்தால் மகள் கொடுப்பார் பதவியினை தொடங்குவார் இங்கிருந்து அவர்களுக்கு இந்த விவரம் எல்லாம் அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படுது யாருக்கு நம்பாண்டார் அங்கிருந்து இவர்களுக்கு சீர்காழிக்கு செய்து வருகிறது அல்லந்த உடனே அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பெருஞ்சிறப்பு அந்த பெண் வீட்டாரும் இங்க மாப்பிள்ளை வீட்டார் அங்க பெண் வீட்டார் இருவருமாக மிகச் சிறப்பான முறையில அந்த அது திருமணத்துக்கு வேண்டிய முன்னாள் செய்திகள் செய்தாரலாம் மண்ணு பெரும் சுத்தத்தார் எல்லாரும் தீண்டி நன் இளமை திருநாளுக்கு எடுநாளாம் நன்னாளில் ஒரு வாரத்துக்கு முன்னால அடுத்த தீய கிழமை திரும்பணும்னா இந்த தீய கிழமை என்ன கிழமை செவ்வாயா சரி செவ்வாய் பெரும்பாலும் மங்கள வாரம்னு பேருதுக்கு ஆனாலும் செவ்வாய் ஒன்னும் தொடங்குற பழக்கம் இல்லைங்களா அதனால எனவே திருந்த புகழ் நம்பாண்டா அவர் பதிவேனை தொடங்குவார் மண்ணு பெரும் சுற்றத்தார் எல்லாரும் வந்தியின்றி நன்னிலைமை திருநாளுக்கு எடுநாளாம் நன்னாளில் பன்மணி மங்களமுருசம் பள்ளியங்கள் நிறைந்த பொன்மணிப்பாளி மீது புனித மொழி பொடித்தார் பாருங்க முளைப்பாடி வைச்சாங்களா அவங்க வீட்டுல அது ஏழு நாளைக்கு முன்ன வைக்கணுமா அதற்கே என்ன தெரியுமா குழிக்கரை பிச்சப்பாவும் திருவாடுதல ராஜரத்தனமும் இசை கை கேது போதாமூர்த்திகள்ல ஒரு நாற்பத்தி பேர் கொடுத்து நாற்பத்தி முன்னு ஓதாமூர்த்திகள் பாடுறாங்க எது முளைப்பாளியை வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அருமையான மங்கள நாட்கள் நடக்கிறது சேர் உயர் மாடங்கள் திருப்பெருகு மண்டபங்கள் நீர் நிலைய மாளிகைகள் நிகரில் அணி வர விலைக்கு காண வரும் கைவண்ணும் கவிநோங்கும்படி எழுதி பால் நிலவும் மணிக்கடக்கன் மங்கள கோலம் புனிந்து அருமையா பார்த்தா ஒரே அவரவர்களும் அந்த இதுல தன்னுடைய வீட்டை அலங்கரிக்கிறார்தான் ஏன்னா யாராவது ரெண்டு நாளைக்கு என்ன ஐயா எங்க வர்றீங்க அப்படி கிடையா நம்ம ஞான சம்பந்த திருமணத்துக்கு அடியின் வீட்டில் இருக்கலாம் இங்கே இருந்த சிவ பூஜைக்கெல்லாம் வேண்டி வைக்கிறோம் நீங்க அந்த உணவு கூட இங்க சாப்பிடலாம் இல்லன்னா போய் சாப்பிடுலாம் அதனால பாத்திங் அட்டாச்சிடலாம் வச்ச ரூம் எல்லாம் கிடையாது என்ன என்ன ஏது அவங்களுக்கு பாத்திங் ஆகுது அட்டாச்சட இப்ப இருக்கிற வசதியில ஆயிரத்தில் ஒரு குறுகுட இல்லை ஆயிரத்தில் ஒரு குறுகுட ஆனாலும் அதை ஆச அவங்கதான் வல்லமின்னு அர்த்தம் என்ன வல்லமி நமக்கு உண்டு எனவே அது மாதிரியா அவங்க எல்லாம் செய்த நம்முடைய திருவாரூர் கிளசமா ஒரு கொஞ்சம் ஏனா கூட என்ம்மா நாளா வந்து என்ன ஒரு மாதிரியே இருக்கு எங்கிட்டயும் சொல்லியேன்னு கேட்டாங்க யாரு தோடி கேட்டாங்க உனக்கு தானே சொல்லு நினைக்கிறேன் அதை தள்ளிட்டே போயிட்டு திடீர் என்ன நீ யாராவது இருக்காங்களான்னு பாருங்க இல்ல கேட்டா என்ன செவில யாராவது இருக்காங்களான்னு பாருங்க இல்ல என்ன கேட்டாயோ தோழி திருவாசகத்துல கேட்டியா என்னஜி கிதி செய்தவார் ஒருவன் தெரியும் எனக்கு நீ நல்லா அஞ்சு இட்டு திம்ப நாலு நாளா என்னன்னா ஒரு இடங்கிற எங்கிட்ட அதிகமா பேச மாட்டேங்கிற ஏதோ உனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டுங்க சொல்லும் போது கேள்வி கிரி செய்தவார் ஒருவன் என்ன ஒரு அளவுக்கு அழைச்சிட்டு போனான்னு நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா யாருனையன் அலாதாரா தீண்டார் மகில் கூடை சோழ் தென்னந்தெருந்துரையான் எந்த ஒரு காரணே அமெரிக்கா காரனா இருக்க போறான் இல்ல பெருந்துரையான் நம்முடைய படநாட்டுக்காரனா இருக்க போறான் தென்ன நம்ம தென்னாட்ட வண்டி நீச்சி ஓஹோ நம்ம தென்னாட்டுக்காரன் திருப்பெருந்தூர்ல இருக்க அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போனாண்டி ஒவ்வொரு மாடத்தையும் பாத்தீங்கன்னா தென்னும் பெருந்துரையான் அந்த ஓவியங்களும் அந்த உருவங்களும் எதுல அந்த மாடமான அப்போ ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் சொன்னா அது ஊரெல்லாம் திரண்டு எல்லாம் மகிழ்ச்சி அந்த திருப்பெருந்துற கல்யாணத்து கேட்க கூடாது அது ஆண்டு காண்க ஈண்டு வருக இல்லைங்களா இப்ப எங்க சீயால விட்டு போகக்கூடாது திருப்பந்தூர் போட்டு ஒரு மணி நேரம் அவங்க வந்து வரதுக்கு அல்லவா அப்புறம் போவோம் எனவே இந்த நீள் மருகு நீடுநிலை தோரணங்கள் மாடங்கள் திருப்பெருகு மண்டபங்கள் நீள் நிலைய மாளிகைகள் நிகரில் அணிவர விலைக்கு எல்லா அருமையா சித்திரமெல்லாம் வரைந்துகிறது எல்லாம் சிதறலாம் காண வரும் கை வண்ணம் கவி நோங்கும் படி எழுதி அவரவர்கள் அந்த ஒவ்வொரு மாடத்தை பார்த்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் தோல் கண்டார் இங்க மாடங்கண்டார் மாடவே கண்டார் இப்படி எழுதப்பட்டு அருமையா தீர்காடியிலும் அந்த ஆற்றாலப்புறத்திலும் செய்யப்பட்டிருக்கான் வானிலவு மணி கடைக்கன் மங்கள கோலம் பொனிந்து நீடுநிலை தோரணங்கள் நீல் மருகதோறும் நிறைத்து மாடுயரும் கொடி மாலை மணி மாலை எடை போக்கி சேடுயரும் வேதிகள் செழிஞ்சாந்து கொடுநீவி பீடுகடு மணிமுத்தின் பெரும் பந்தர் பல பொனிந்தார் அவர்கள் வீட்டையும் திண்ணை எல்லாம் திண்ணின்னு முன்னிருப்பாங்க நாம உள்ள இருந்தாலும் கூட யாராவது வந்தாங்கன்னா ராத்திர படுக்கிறதுக்கு கிளையான்குடி மாறர் ராத்திரி எட்டு மணி இருக்கும் மழை துணை தோணனு பெயுது அடியவர் வர்றார் எங்க இதுவோ ஒரு வாரம் பட்டினி கணவனும் பட்டினி மனைவியும் பட்டினி அந்த வீட்டுல மழை தொடத்திட்டு வணக்கம்னு வருது பார்த்தா அருமையா இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம் இந்த முண்டங்களை காட்டாங்க உடனே ஒளி கேட்டுது யாரு பெரியவர் அரியராஜி ஐயா வாங்க வாங்க வாங்க வாங்க இந்த தங்கிட்ட ரெண்டு ஒரு துணிக்கு ரெண்டு துணி இல்ல எங்கேயோ துணி தடுத்து தலையில ஊற்றி ஊற்றி அடா பெரியவங்க உட்காரங்க திருநில தான் உட்கார வச்சாங்க ஏன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா பெரிய திடீர்னு உள்ள அவங்களும் வரமாட்டாங்க அதெல்லாம் எங்க உட்காந்து உட்கார வைத்து உணவருந்து போதா உள்ள வருவான் வெள்ளி தெரியல காணுங்க அதனால இப்படிப்பட்ட அல்ல அருமையான திண்ணையெல்லாம் மெழுகிடி எல்லாம் வைத்திருந்தாங்க மண்டல் வினை மண்டல் வினை திருமொழினால் தொடங்கி வர எல்லாம் உண்டில் தோறும் வீதி தோறும் முக நடுவாய்கள் தோறும் நின்றொளிரும்ணிவளக்கு நெறிவாச பொற்குடங்கள் தொன்றுசுள்ள துவங்கள் தாமங்கள் தூபங்கள் அந்த முளைப்பாளியை வளர்ந்து கொண்டே வருதான் அப்படி நீண்டு கொண்டே வருவாங்க அது எப்படி அங்க நீழுதோ அது போல அழகும் நீண்டு கொண்டே வருதான் யாரு செய்யறவங்க ஊர்காரங்கள்லாம் ஊர்காரங்களே செய்யும் போது இரண்டு வீடு எப்படி இருக்கும் மாப்பிள வீடும் பெண் வீடெல்லாம் நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் நிறைவித்தாரெல்லாம் ஊரும் எங்கனுமை திருத்தொண்டன் மறையவர்கள் மங்கள நீர்மனம் என கேட்டு மிக மழை பெய்து பொங்கு திருப்போல் இதனில் நாள்தோறும் பூந்தீண்ட ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மத்தியான ஒரு லட்சம் பேர் வந்துருந்தாங்கன்னா சாய்ந்தர டிமனுக்கு ரெண்டு லட்சம் இரவு உணவுக்கு இரண்டரை லட்சம் அப்பா இல்ல லட்சங்கள் வந்துருக்கு எனவே தமிழகத்திலேயே அங்காங்க இருக்காங்க கேட்டவங்கெல்லாம் கூட வந்துட்டாங்க எல்லாம் சீர்காழி வந்து இவரோடுதான் போகணும் கல்யாணம் எங்க தெரியும் இல்ல மரபு அந்த காலத்துல பெண் வீட்டுல தான் மரபு இப்ப ரெண்டுமே இல்லாம மண்டபத்தில் வச்சுடுறோம் ஏன்னா இவங்க வீட்லயும் வசதி இல்ல அவங்க வீட்லயும் வசதி இல்ல மண்டபத்தை பாத்துருவா எப்படியோ போட்டுமா போட்டு அப்ப அப்படி மாதிரி அவங்க பெண் வீட்டுல வைப்பாங்க அதனால் எங்கனுமை திருத்தொண்டர் மறையவர்கள் ஏனையோர் மங்களனியில் மனுவினால் கேட்டு மிக வைதி பொங்கு திருப்போலி இதனில் நாள்தோறும் பூந்தீண்ட அங்கன் அணிந்தவர்க்கெல்லாம் பெருஞ்சிறப்பு மிக அளித்தார் அன்றவர்களுக்கெல்லாம் உணவு என்ன வழிபாடு என்ன எல்லாம் மங்களதூரியநாதம் மறுகுதோறும் நின்று பொங்கிய நான் மரையோசி கடலோசி வெசிப்பொலிய தங்கு குறையகலின் தலைத்து செழும் பொகியனுடன் செங்கனம் ஆகுதி போயும் தெய்வ விரிமணம் பெருகே பாருங்க எங்க பார்த்தாலும் வீதியெல்லாம் நல்ல மங்கள அந்த ஒலிகள் அப்புறம் அங்கெங்கெல்லாம் அவர்கள் வந்த அவர்கள் நல்ல நான்கு வேதங்களும் பெற்றவர்கள் அதனால அவர வீட்டின் வேதம் என்ன வேதம் என்னெல்லாம் பாட்டு மொழிந்து கொண்டே இருக்கு சாமி இப்படி ஒரு பக்கம் மறை ஒளி இன்னொன்று இடத்துல மங்கள ஒளி எல்லாம் பெருகுதான் தங்கு நரும் குறையகளின் தழைத்தெரும்புடன் ஒவ்வொரு வீட்டிலும் அகில என்ன சாம்பிராணி தான் போட்டு கொண்டு நறுமண வாசனை அடிக்கலாம் இப்படி ஆகுதிப்போயும் தெய்வ வரை மனம் பெருகும் என் திசையின் உள்ளோரும் இண்டு வளத்துடன் இருங்க பண்ட நெறிசாலைகளும் பல்வேறு விதம் வயில மண்டு பெரும் நிதிக்குவைகள் மனைப்பெறங்கள் என அழிய உண்டி வினை பெருந்துடனே ஓவாத ஒலி ஓங்க பந்தி போட்டா காலையில வந்து சுற்றுண்டினா அஞ்சரை மணி தொடங்கினது பத்தரை மணி வரைக்கும் பத்து இருந்து நண்பகல் உணவு மூணு ஐம்பது வரைக்கும் நாலு மணிக்கு தொடங்குச்சுன்னா மீண்டும் சிற்றுண்டி பெருக்க ஏழு அம்பது வரைக்கும் எட்டுக்கு தொடங்க சிற்றுண்டி ரெண்டு பேருண்டி இப்படி எல்லாம் எனவே உண்டிவினை பெருந்துடனி ஓவாத ஒலிவோங்க ஓவாத ஒலிவோங்க திருவள்ளுவர் வந்தார் திருவள்ளுவர் வந்தார் என்ன ஐயா விருந்தொம்பல் என்ன ஒளி வரும் என்ன ஒளி வரும் விருந்தனர் அனுப்புவாங்க அப்பதான் ரெண்டு பேர் விருந்து வருவாங்க ஒரு பையன் ஐயா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணையா நீங்க அமைச்சி வருது மறத்து கூடாது மத்தர் அம்மாவெல்லாம் வச்சுட்டு வாங்க என்னை பேர் அனுப்புற சொல்லிட்டு அவர் வந்தவர் வாங்கையா வாங்க என்ன சிவ பூஜை முடிக்கலையே போன ஒண்ணு நாங்க ரெடியா இருக்கு எல்லாம் செய்வோம் என்னை உங்களுக்கு எனவே ஒரு அனுப்புகிற விருந்து ஒருவர் பருவிருந்து செல்விருந்து நோக்கி பருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு சிவ சிவன் செல்விருந்தை அனுப்புவது பருவிருந்தை எதிர்கொள்வார் ஒரு வீடுனா இதான் வேலையா திருவண்டுவர் இருந்தோம்பு இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பு வேளாண்மை எதிர்புறப்பு நீ இல்ல எதுக்குன்னு கேட்டா தானும் வாழ்ந்து பிறருக்கும் கொடுக்கத்தான் தான் அதனால பிறருக்கு கொடுக்காதனாலெல்லாம் வாழ்நாளன் இருந்தோம்பி இல்வாடுவது எல்லாம் எது தெரியுமன விருந்தோம்பி வேளாண்மை திருவள்ளுவனை போல ஒரு அரண் சனத்தில உலகத்திலேயே எனவே இப்படி அந்த மாதிரி வரவிருந்தும் செல்விருந்துமாக இருக்கிறது மாமரின் நூல் விதிச்சடையில் வகுத்த முறை தூமணல் உபகரணம் சமைப்பவர்தம் தொழில் துவண்ட தாமையோன் தாம் எடுத்த பூமருவு பொற்கலச புண்ணிய நீர் பொலிவெய்த அவரவர்களும் வைத்து அதன் வாயிலாக பெருமானை எழுந்தருளை செய்து வழிபாடாற்றுகிறார்கள் வழிபாடாற்றுகிறார் மறைவேள் இந்த மாதிரி உரிய அருமையான அந்த இறை ஒளி இறை எல்லாம் செய்யும் குங்குமத்தின் செடுஞ்சேற்றின் கூட்டமைப்போர் இனங்குழும பொங்கு விலை பொதுக்கலவி புகையெடுப்போர் தொகை விரவ துங்கனரும் கற்பூரச் சுண்ணம் இடிப்போ நெருங்க எங்கு மலர்ப்பிணி பண்ணுவோர் எட்டங்கள் மிகப்பெருக பாருங்க ஒரு கூட்டம் கூட்டமா என்ன இருங்க கேட்டா புகையாக வேண்டிய நறுமணப் பொருள்லாம் தயார் பண்ணுதான் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறது கேட்டீங்க தாமரையோன் துங்கணரும் கற்பூர சின்னம் இடிப்போ நெருங்க நல்ல அருமையான நரும் பொடிகள் எல்லாம் தாண்டி இடிப்பாங்க கடையில வாங்கறது இல்லை கடையில் வாங்கினா கலப்படமா இருக்கும் வீட்டில் இடிப்பாங்க அதனால என்ன பண்ணுன்னா அங்க இருக்கிற பெண்கள்லாம் பேத்து வீட்டு பெண்ணு பகுத்து வீட்டு எல்லாம் வாங்கடி சொல்லி பொற்சுண்ணம் இடித்து நாமி இருக்கு பொற்சுண்ணம் இடித்து அப்ப அந்த பொன்னால் ஆகிய தோள்களை நறுவித மனப்பொருளும் கூட்டி இடிப்பதற்கு தம் இடித்து அந்த மன மனமான பொருளாக ஒன்பது வகை விளையாட்டு சொன்ன இடம் திருவாசகம் தான் என்ன இப்படி எல்லாம் பொற்சொண்ணம் இடிக்கணைய பல வேறு தொழில் எம் அருங்கும் நிறைத்தியற்றும் மனை வளரும் மருகெல்லாம் மனமணிசை மறைமூதூர் நினைவரைய பெருவழங்கு நெருங்குதலால் நெறிக்கோமான் தனி இறைவர் தாம் ஏ வச்சமைத்தது போல் பார்த்தாங்க ஐயா சீகாலில் இவ்வளவு சிவம் இருக்குது இவ்வளவு பெருக்கும் இருக்குது இப்பதான் ஏன் தெரியுது திருமணத்தின் என்னது அங்கிருந்து ஒரு ஆள் சொன்னான் நீ உன்னப்பா பெருமான் பார்த்தார் ஞான சம்பந்தர் தோன்றிய ஊர் மீண்டும் இங்க வரப்போறது இல்லவர் திருமணத்துக்கு சென்றவர் வீட்டிங்கு வந்து வினைப்பதித்தாராணி கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க அதனால் இப்ப செய்யற சிறப்பு தான் அதனால பார்த்தாலும் பெருமான் குபேரனை கூப்பிட்டாராம் இங்கே நீ என்ன பண்ணணும் தெரியுமா காலையில ஒன்பது மணி ஒன்பது டு பத்து சீர்காழியில இருக்கணும் பத்து டு பதினொன்னு ஆட்சியாளப்புறம் பதினொன்னு டு பன்னெண்டு பேர் சீர்காழி இந்த ரெண்டுலையும் யாருக்கு குபேரனுக்கு அதனால அப்புறம் என்ன வம்பேர்ல சீர்காழி ஏழாம் ஒன்று ஆண்டு பிறந்திருந்தான் நிச்சயமா அந்த ரெண்டு ஊர்லயும் மாறி மாறி இருந்திருக்கும் பிறகுல பிறந்தா ஏன் இங்க பிறகு தெரியுது அதனால எனவே மாதிரி குபேரனை விட்டு அவரையே நிறைவளம் தருபவளியின் மனைவி குறு நாளில் முன்னாளில் வேதியுடாமும் நீரு தேர் திரு தொண்டனும் நிகரில் ஆடு சூட்டினார் அழு திரு காப்பினால் அணிவார் இப்பொழுது ஏழு நாளைக்கு முன்னாடி வச்சாங்களா இன்னைக்கு போமணம் நாளை திருமணம் முதல் நாள் என்ன பண்ண மங்கல நான் கட்டுவார்கள் யாருக்கு தம்பிக்கு பெரும்ந்த பெ அதற்காக வேண்டிய சிறப்பெல்லாம் அந்த மகள் வேத வாய்மீனில் விதி ஒளி விளங்க ஓத நீர் முறை ஒழுக்கம் பெருக காதல் நீர் திரு தொண்டர்கள் மறையவர் கவினார் மாதர் மைந்தர்கள் காப்பு நான் அர்வலம் செய்தார் அந்த தம்பிக்கு காப்பு நான் அணிவதற்கு முன்னே அந்த காப்பு நானை ஒரு பெரிய அருமையான பொன் வச்சு அதில் சுத்தி மற்ற மனப்பொருளா வைத்து அதை ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க நகர்வலம் செய்த அணிந்த புகரில் பொலிய பகரும் வைதிக விதி சமாவர்த்தனப்பான்மை திகட முற்றிய செம்மலார் திருமுன்பு சேர்ந்தார் அங்க அந்த ஞான கூடங்க உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்தா இவங்க எல்லாம் போய் அந்த இடத்துல அம்பொனின் செம்போனின் பரிகலத்தில் சென்னல் வெண்பரப்பின் பம்பனிந்த நீல் மாலை சூழ் மருங்குற அமைத்த அம்பொன் வாசனம் அரசியலை தருப்பை பம்பு நீல் சுழ மணிவள கொலிதரும் பரப்பில் அருமை அருமை வைத்திருக்கிற தட்டு எப்படி இருந்தா அதை வருணிக்கிறாருன்ன அது நல்ல முதல்ல நெல் நல்ல ஒரு தங்கத்தாம்பாலம் அதுல நெல் பரப்பி இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் செய்யறோம் நெல் பரப்பி இருக்கு பரப்பி அதுல சுத்தி அந்த மாலை அமைக்கப்பட்டிருக்கிறது வைத்து நடுப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா தருப்பை வச்சிருக்கான் வைத்தான் அழகப்பட்டிருக்க அப்படிப்பட்ட அருமையான முனிவர் வேத கீதம் மிம்மிட விரைக்க மழுவாச போது சாந்தனி பொந்துயல் போன இந்த புண்ணியம் போல் மீது பூம் தயனத்திருந்தவர் முன்பு மேவி இப்ப அப்படியே நம்ம ஞானசம்பந்த பக்கத்துல போய் சென்று ஆர்வமிக்க மலரையன் அணையை தீர்மறை தொழில் தடங்குனிவர் பார்வடிப்பட வரும் எரிவினைகளின் அவர் கையில நீக்கி அங்க திருக்கரத்தை நீட்ட வேண்டும் கேட்டாங்கன்னா அப்படி நீட்டா நீட்டம் அந்த மங்களே மங்களவாதி மங்களவாதி குற்றம் குட்டும் சொல்லி திருமுறைகள் எல்லாம் ஒழிக்க வந்து அவர் எனவே மந்த திருக்கடத்தில அந்த பொற்காப்பு கட்டினார் வேகம் போதுமா படிக்கணும் கண்ட மாந்தர்கள் வடிமனம் காண வந்தறிவார் கொண்ட வல்வினை கொள்கையவான தொண்டர் சிந்தையும் மதனமும் வளர்ந்தன சுருதி மண்டுமாமரை குளம் எழுந்தார்த்தன மகிண்டே இது அந்த குழந்தை என்னன்னு கேட்டா ஞானப்பாடு கொண்ட குழந்தை அதனால அந்த ஞானத்தோட ஒண்ணு செய்ய முடியாது இருந்தால் பெரியவங்க சொல்லும் போது கையை நீச்சி அந்த மங்கல நானும் கை நீக்கலாம் பெருமான் நிறந்த கண்கொலின் நிதிமடை விதிமுறைக்கும் அகலவந்த அவதரித்தார் போல் பரந்த பேரிருள் துறந்தவந்தெழுந்தனன் பகலோன் இப்பொழுது இரவு நேரம் இதெல்லாம் முடிய காலை பெரிய காலம் ஆறு மணி அப்படியே கதிரவன் கோரினான் அருணன் இந்திரன் திதை அந்த திருமணத்துக்குரிய அமைப்பெல்லாம் ஞானசம்பந்த பெருமான இங்கே அவ்வளவு செய்ய வைக்கப்பட்டு மறுநாள் காலை சரியா ஆறு கூவின பூங்குயில் கூவின கோழி குருவுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவிய தாரகை என்றெல்லாம் சொன்னாரே அதுபோல அந்த விண்மீன்கள் எல்லாம் மறைந்து மதியம் மறைந்து இப்பொழுது அப்படி கதிரவன் தோன்ற அந்த நேரம் பரந்த பேருள் துறந்து வந்தெடுந்தான் அது வரைக்கும் இருந்த ஞாயிறு இது வரைக்கும் இல்லாத தோன்ற அப்படியே வந்தான் பெருமொழி காக்கப்படல உலரம் ஒப்ப வளஞ்சே புரிதரு பலர் ஞாயிறு கடற்கண்ட அந்த காலையில கதிரவன் இதுவரை மறந்து கதிரவன் கடற்கரை அப்படி தோன்றும் போது எப்படி இருக்கும் என்றால் அந்த கதிரவன் அப்படியே கடல இருந்து எழும்போது அந்த ஒலியானது அரியல இருக்கிற கடல் எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் அந்த கடல் மீது அந்த கதிரவன் தோன்றுகின்ற பொழுது கடல் அப்படியே அந்த கருநிறமாய் அது மேல அந்த படுகிற ஒளியானது செக்கச்சுவேன்னு இருக்கும் அதுபோல முருகப்பெருமான தோற்றம் இருக்கு ஏ இப்ப கடல் கருமையா இருப்பது நீளமா இருக்குது அது மேல அந்த ஒளி தோன்றுகிறது அதுபோல முருகப்பெருமான் இருக்கா தெரியுது மயிலானது அந்த நீல நிறம் போன்றிருக்கான் அது மேல அமர்ந்திருக்கிற முருகப்பெருமான் செகச்ச வேர் இருக்கான் எனவே செக்கச்ச வேர் இருக்கிற சூரியன் செங்கதிர் சூரியன் கீழே இருக்கிற அந்த மயில் கடல் அப்படி இருக்கிற மாதிரி எனவே கடலில் கதிரவன் தோன்றியது போல முருகனும் தோன்றின இப்படியெல்லாம் அந்த விடிய அமைப்பை சொன்னார்கள் உடனே அஞ்சிரை சுரும்பறை போரில் சண்பை சோலைகள் என்ன ஆச்சு இதுவரை எல்லா வண்டுகள்லாம் ராத்திரி படுத்து இந்த பெரிய அஞ்சரை மணி ஆனவு என்ன ஆயிட்டு இருந்தால் அங்காங்க இருக்கிற வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு பகுதியில் இருக்கிற மலர்களை சூழ்ந்து புரன்று அணகி வாசம் துயர்ந்தாரி தேனருந்து அப்படிப்பட்ட தேனருந்தும்படியான காலம் அந்த நேரம் என்று சொன்ன பெரிய காலத்துல எனவே அஞ்சிரை சுரும் வரைபொழில் சண்பயான் தகையார் தம் சிவ திருமணம் செயம் செய்தாள் செய்தனாள் என்று மஞ்சன தொழில் புரிந்தன மாதிர்கடிவி செஞ்சுடற்கேரணி அணிந்தன திசைகள் பாருங்க எங்க திருமணத்துக்கு வர்றது யாரார் வர்றான்னாரு மக்களை சொல்லி பிரயோஜனம் ரொம்ப நேரம் ஆகும் எட்டு திசைகளுமே வருகின்றதா அப்ப உலகம் நமக்கு இருப்ப எத்தனை நாலு பக்கமும் நாலு திசை